ல்ப்ரா மாமயம் பிரதிப்பகுதியான உபநிஷத்துக்கள் அதன் உள்ளுரை பொருளை தெரிந்து கொள்வதற்காக உதவியை நாடுகிறோம் அதில் இத்திகாசங்கள் மிக முக்கியமானவை அதிலும் மிகப் பருத்திருப்பது மகாபாரதம் பாரதமே பெரியது பெயரோ மகாபாரதம் இருக்கிறபடியால் மிகப் பெரியது அதில் ஓரொரு ஸ்லோகமும் எத்தனையோ பொருள்களை நமக்கு கொடுக்கும் அதிலும் விசேஷமாக பிதுரர் திருத்தராஷ்டிரனுக்கு உரைத்த நீதிகள் நம் அன்றாட வாழ்க்கைக்கு உபயோகப்படும் அவள் அதில் ஒன்று ஒன்றாக ரெண்டு ரெண்டாக மூணு மூணாக நாலு நாளாக பல பொருட்களை பார்த்து வந்தோம் தற்போது ஆறாறாக இருக்கும் அர்த்தங்களை கூறிக்கொண்டு வருகிறார் இன்னைக்கு நாம பார்க்க வேண்டிய ஓர் ஆறு நம் வாழ்க்கைக்கு இன்றியமையாதது ஷட் தோஷாக புருஷேணைய ஹரகியா பூதி நிச்சதா யாரெல்லாம் செல்வ செழிப்போடே இகலோக வாழ்க்கையில் நன்கு இருக்கவனும் ஆசை கொண்டவர்களோ அவர்கள் அனைவரும் இந்த ஆறு தோஷங்களை ஆறு துர்கணங்களை தொலைத்துவிட வேண்டும் இந்த ஆறு தீய பண்புகள் இவைகளை யாரெல்லாம் தொலைத்திருக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலக வாழ்க்கை வாழ்கிறார்கள் நித்ரா தந்திரா பயம் குரோத ஆலசியம் தீர்கூத்திரா நித்ரா தூக்கம் தந்திரா தூக்கத்தினால் ஏற்பட்ட மயக்கம் பய பயம் பீதி குரோத கோபம் ஆலசியம் சோம்பல் தீர்கசூத்திரதா சட்டென்று முடிக்க வேண்டிய காரியத்தை வேணுமென்று நேரம் கடத்தி செய்தல் அது தீர்கசூத்திரதா இந்த ஆறு தீய பண்புகள் இவ்வாறும் இருந்தால் இவ்வுலகத்தில் சுகம் கிட்டாது இந்த ஆரை எவனு ஒருத்தன் கடந்து தொடர்ந்து விடுகிறானோ அவன் சுகமே வாழ்கிறான் என்று இங்கே கூறப்படுகிறது ஆனால் இதுல சில விஷயங்களை விதிவிலக்குகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நித்ரா என்றால் தூக்கம் தூக்கத்தை தொலைத்து விட்டவன் வாழ்க்கையில் முன்னேறுகிறான் தூங்காமலே வாழ முடியுமா உடல் அயர்ந்து போகாதா அதை மறுபடியும் நாம புத்துணர்வு எழ செய்ய வேண்டாமா ஒரு நாள் முழுக்க நாம வேலை பார்க்கிறோம் அதனால அயர்ந்து போகிறோம் நம்முடைய புலன்கள் அத்தனையும் சோர்வடைகின்றன அந்த சோர்வை நீக்குவதற்கு தூங்குகிறோம் தூங்கி விழித்த விற்பாடு புத்துணர்வோட இயங்குகிறோம் அப்படி இருக்கிறது எந்த இடத்துல விதர் நித்ரைங்கிற தூக்கத்தை தொலைத்து விட வேண்டும் என்று கூறலாமா என்றால் தூங்கவே கூடாது என்று அவர் சொல்லவில்லை அளவுக்கு அதிகமான தூக்கம் கூடாது ஏன் இன்னொரு விஷயமாக வச்சுக்கலாம் அளவுக்கு குறைச்சலான தூக்கமும் கூடாது எது அளவான தூக்கமும் அப்படி இருந்த சுகமே இருப்போம் அளவற்று தூங்க தொடங்கினாலோ அல்லது அளவுக்கு குறைவாக தூங்கினாலோ இரண்டு நமக்கு நன்மை பயக்காது ஆண்டாளுடைய ஆச்சரியமான சுத்தும் விளக்கெரிய சூபம் கமழ சுயலமேல் கண்பளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்கிறவாய் மாமீர் அவளை எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ அன்னை செவிடோ அனந்தலோ ஏமப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோர் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்னன்னு நாமம் பலவன் நவினு ஏலோர் என் பாவாய் திருப்பாவையில் ஆறாவது போஷரத்திலிருந்து பதினைந்தாவது பாஷரம் வரை பத்து பெண்களை எழுப்பும் பாடல்கள் ஆண்டாள் கண்ணனை அடைய வேணுங்கிறதுக்காக மார்கழி நோன்பு நோர்கிறாள் அவளுக்கு மட்டும் தனியே செல்லுவதற்கு விருப்பமில்லை கூட தோழிகள் கோபிகைகள் எடை பெண்கள் அனைவரையும் அழைத்து போக வேணும்னு ஆசை ஒத்தொத்து வீட்டு கதவா போய் தட்டுறான் அந்த ஊர்ல ரொம்ப பேர் இருந்தாலும் அஞ்சு லட்சம் கூடி பெண்கள் போக்குளத்தில் உண்டான் ஆண்டாலும் ஒருவேளை அஞ்சு லட்சம் பேரை எழுப்பி அதுக்கு அஞ்சு லட்சம் பாடல்கள் பாடியிருக்கலாம் அவளுக்கு எழுப்புறதுக்கும் சக்தி உண்டு பாட்டு பாட்டத்துக்கும் சக்தி உண்டு அப்புறம் நாம என்னைக்கு அஞ்சு லட்சம் பாட்டை சொல்லி முடிக்கல் திருப்பாவ முப்பதுன்னு இருக்கவே சுலபமா மனப்பாடம் பண்றோம் ஒப்பிக்கிறோம் மார்கழி மாசம் முழுக்க கோவில்ல இப்படி போய் சொல்றோம் பொங்கலும் கொடுக்கறா சக்கர பொங்கலும் கொடுக்கறா தத்யோனமும் நன்னா இருக்க எல்லாருக்கும் அவள் ஐந்து லட்சம் பாட்டு பாடியிருந்தால் கிட்டக்கே போக முடியாது மகாபாரதம் ஒன்னே ஆறு லட்சம் ஸ்லோகமே அதுக்க போக முடியல அப்புறம் அஞ்சு லட்சம் எங்க போக நல்லவர்கள் ஆண்டாள் நம்மிடத்தில் அன்பு இருந்தபடியால் பத்தே பெண்களை ஒரு அடையாளத்துக்காக எழுப்பினாள் அனைவரையும் எழுப்பியிருக்கலாம் ஆனால் அது பாசலம் இருக்கிறது பத்து தான் உள்ளுக்குள்ள இருக்கிறவா தூங்கிட்டு இருக்கா வெளியில இருக்கிற ஆண்டால் கோட்டி விழித்திருக்கிறார்கள் என்ன இன்னும் சூக்கம் ஈகென்ன பேருரக்கம் அனைத்தில்லத்தாரு அறிந்து சொல்ல ஆண்ட உறந்துகிறாய் இல்ல ஏன் இவ்வளவு தூரம் உறங்குகிறாய் என்று ஆண்டாள் கல்வி எவ்வளவு தூக்கம் கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில் தான் அங்கேயும் பாட்டு எப்படி இருக்கு பாருங்க கும்பகரணனும் தோற்று உனக்கு சுயில் தந்தானோன்னு இல்லை பெருந்துயில் தான் தந்தானோ அப்ப பேருரக்கம் தவறு பெருந்துயில் தவறு துயறுதலோ உறங்குதலோ தவறல்ல பெரும் துயில் குற்றமாகிறது பேருரக்கம் அளவுக்கு அதிகமாக தூங்குவது கூடாது ஒரு ஏழு மணி நேரம் தூங்கலாம் இரவு பத்து மணிக்கு படுக்க போனால் விடியலில் ஐந்து மணிக்கு எழுந்திருக்கலாம் பத்திலேருந்து அஞ்சு மணி வரைக்கும் இன்னும் அண்ணன்னா பத்திலேந்து நாலு மணி வரைக்கும் பத்து மணிக்கு தூங்க போட்டோம்னா நாலு மணிக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துட்டோம்னால் அத்தனை அலுவல்களும் மிகச்சரியாக நடக்கும் ஆனா அப்படி இல்லாமல் நாம பன்னெண்டு பன்னெண்டரை மணிக்கு தூங்க போறோம் ஏழு ஏழரை மணிக்கு எழுந்திருக்கிறோம் அதனால பல வேலைகள் கெட்டே போகும் விடியற் மனுஷன் இருக்கிற புத்துணர்வும் அவனுக்கு இருக்கிற சக்தியும் புத்தி கூர்மையும் கண்டிப்பா ஏழு எட்டு மணிக்கு வராது அது காலை நாலுலேருந்து ஆறு மணி வரைக்கும் இருக்கும் அதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நம்ம விட்டு குடிச்சோம் அதனால எப்போது தூங்க வேணும் ஒன்பதரைக்கே சரி இந்த மணிக்காவது தூங்க வேண்டும் பத்து மணில இருந்து நாலு மணி வரைக்கும் தூங்கினோம் ஆறு மணி நேரம் சரியான தூக்கம் இல்ல வயசு கொஞ்சம் குறைச்சலான பிள்ளைகள் பெண்கள் இளைஞர்களாக இருந்தால் ஏழு மணி நேரம் தூக்கலாம் வயசாக வயசாக நமக்கே தூக்கம் குறைஞ்சு போடும் ரொம்ப தூங்கறதுக்கு வராது என் தூங்கினா தப்பா சுவாமி கண்ணன் டீட்டெயில சொல்றார் நான் அத்தியனத்து கோகோத்தி நச்ச ஏகாந்தம் அனஸ்னதாக நச அதிஸ்வப்னசீலசிய ஜாகிரதோ நைவசார்ஜுன இது ஆறாவது அத்தியாயத்துல பதினாறாவது ஸ்லோகம் அத்தியஸ்து யோகோஸ்தி யார் உண்ணாமலே இருக்கிறானோ அவனுக்கு யோகம் கை கூடாது ஏகாந்தம் அனஸ்னதா ந யார் ஒருத்தன் சாப்பிட்டு கொண்டே இருக்கிறானோ அல்லது யார் ஒருத்தன் பட்டினி கிடக்கிறானோ இருவருக்குமே யோகம் கூடாது அளவுக்கு அதிகமாக சாப்பிடறது கூடாது அளவுக்கு குறைச்சலா சாப்பிட்றதும் கூடாது அடுத்து சொல்றார் நச்ச அதி சொனசீலம் அதிகமாக ஒருத்தன் உறங்கினாலும் யோகோ அவனுக்கு யோகம் கைகூடாது ஜாகரத்தோ நை வச்ச அர்ஜுனா அதுக்கு வந்து ராத்திரி ஒரு மணிக்கு படுத்தணும் டூ மூணு மணிக்கு விழுந்துடுறானே வெறும் ரெண்டு மணி நேரம் மட்டும் தூண்டுகிறார்களே அவர்களுக்கும் யோகம் கை அதனால என்ன பண்ணணும்னா அர்ஜுனா யுக்த ஆகார கர்மசு யுக்த நம் உடல் பருமன் உயரம் தேவையான வேலை இதுக்கு தகுந்த இத்தனை கேலரி சாப்பிடணும்னு சொல்லலோ அதுக்கு தகுந்த யுக்த என்ன சாப்பிடறோமோ நம்ம என்ன உடம்போ அதற்கு தகுந்த வேலை செய்தல் உடற்பயிற்சி செய்தல் கண்ணன் சொல்றதே சாப்பிட்டு முடிச்சுட்டு படுத்துக்கூடாது அர்ஜுனா சாப்பிட்டவுடன் நடைபயில வேண்டும் அப்ப வேகமா நடக்க கூடாது மெதுவாக நடக்க வேண்டும் ஜரிக்கணும் இல்லையோ சாப்பிட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சுதான் படுத்துக்கணும் அப்படின்னு வைத்தியர்களும் சொல்றார்கள் அப்ப தேவையான அளவு உணவு தேவையான அளவு தூக்கம் அப்படி இல்லாமல் பெருந்துயலன்னும் பேருரக்தமும் இருந்தால் அது யோகத்துக்கு ஈடு கொடுக்காது யுக்த சேஷ்ட கர்மசு யுக்தாபோத யோகி பவதி துக்கா சுகமே இல்லாத துன்பமில்லாத யோகியாக அப்போது ஆசிரான் இன்னும் தன்னுடைய வாக்கியம் அதே விஷயத்தான் இங்கேயும் சொல்லித்தரார் நித்ரா கும்பகர்ணனும் தோற்று முனக்கே பெருந்துயில் நாம கும்பகர்ணனோட போட்டு போட்டு நீ தூக்கமா நான் தூக்கமான்னு ஜெயிச்சுடக் கூடாது ஏன்னா இந்த கோபிகாஸ்திரி கும்பகர்ணனோட தூக்கத்துல போட்டிக்கு போனாலா ஆறு மாசம் கும்பகர்ணன் தூங்குவர் இவர் அதுக்கு மேலேயும் தூங்கி கும்பகர்ணன் தோற்று சர்டிபிகேட் கொடுத்துட்டார் நாம் இவளிடத்தில் தோற்றோம் இவளைப் போல் தூங்குவதற்கு நம்மால் முடியாது அவ்வளவு தூக்கத்துக்கு போக வேண்டாம் தூங்காமல் வேண்டாம் யுக்தாக விகாரத்தை யுக்த நமக்கு ஏற்றா போலே தூங்கி வேணும் அவர் அது சற்றே மாறுபடலாம் சில பேருக்கு நிறைய தூக்கம் வரலாம் சில பேருக்கு நாலஞ்சு மணி அழிய போரும் இருக்கலாம் ஆனா அதாவது உடல்வாகு ஒரே ஒரு ஹார்ட் அண்ட் பாஸ்ட் ரூல்ன்னு வச்சுக்க முடியாது அவரவர்கள் வாகுப்படி உடல் மறுநாள் புத்துணர்வோட இருக்கா அப்ப அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் இப்போ ரெண்டு அளவு தூங்கினா கூட உடம்பு ஒழுங்காத்தான் இருக்குன்னா என்ன கவலைப்படணும் ஆனா ஒரு மாதிரி மயக்க நிலையோ தூக்கம் இல்லாட்டாலும் சுமாரா மயக்கம் வரும் ஏன்னா ராத்திரி ஒண்ணுமே இல்லாத இருந்து தூக்கமே இல்லாது இருந்தோம்னா மறுநாள் சோர்வார் சொல்லு அதிகம் தூங்கி இருந்தோம்னாலும் எழுந்திருக்கும் போது மலங்க மலங்க விழித்துக் கொண்டு ஒண்ணுமே புரியாமல் இருக்க முடியும் அடுத்து சொல்றார் சந்திரா சந்திராங்கிறது மயக்கம் மயக்கம் எழுந்திருக்கிறதுக்கு சில பயிற்சி உண்டு நம்ம தூங்குறோம் நன்னா தூங்கி முடிச்சுட்டு எழுந்திருக்கிறோம் அப்ப ஷட்டுன்னு எழுந்திருக்கிறதுக்கோ பார்த்தவொடனே பக்கத்துல என்ன நடக்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது நன்ன ஆழ்ந்த நிலை உறக்கத்தில் இருக்கிறது கூட தட்டி தூக்கத்திலேருந்து எழுப்பினால் ஒண்ணுமே புரியாத ஒரு பத்து நிமிஷம் கட்டப்பட்டவன் பாருங்க அது ஒரு மயக்க நிலை அந்த நிலையே கூடாதுங்கிறார் அப்ப நம்ம அறியாமல் உறங்கி இருக்கிறோம் அந்த அளவுக்கு உடல் உறக்கத்தை கேட்டிருக்கு அந்த அளவுக்கு நாமத்தை கொடுக்காது இருந்திருக்கிறோம்னு அர்த்தம் ஆழ்நிலை உறக்கத்தில் இருந்தாலும் தட்டியவுடன் எழுந்திருக்கணும் முடியும் அப்ப விழிப்புணர்வோடு இருக்கான்னு அர்த்தம் நீங்க அப்பப்ப பாத்திருக்கல இந்த தற்காப்பு உடற்கலை பயிற்சி சில சண்டை பயிற்சி எல்லாம் கொடுக்குற பாருங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் சொல்றேன் ஜப்பான் பக்கம் சைனா பக்கம் அங்கெல்லாம் ரொம்ப வசத்தியா கற்றுக் கொடுப்பாளே அங்கெல்லாம் இந்த நாடகத்தில எல்லாம் பார்த்துருந்தேன்னா அவள் தூங்கிட்டே கூட விழிப்புணர்வோடு பொரு நேர் தூக்கம் மண்டித்து போய் மயக்கத்தில் கொண்டு போய் விடுவது கூடாது விழிப்புணர்வோட இருக்க வேண்டும் தந்திரா கூடாது மயக்கம் கூடாது ண்டும் பயம் உலகத்தில் தைரியமாக இருந்தால்தான் வாழ்வதற்கே முடியும் எதுக்கு போடும் வாங்கிடவே முடியாது தப்பு நடந்தா தட்டி கேட்கறதுக்குள்ளேயே ஏதாவது பேசிக்கிறதுக்கு கூட பயம் நாள் பயந்து பயந்து எத்தனை நாட்கள் வாழ்க்கை கழுத்த முடியும் மேலும் பக்தி வளர்ந்துடுத்துனாலே பயம் மெதுமெதுவே போயிடும் பக்தி வளரனேனா பயம் தங்கும் பக்தி வளர்ந்துடுத்துன்னா பயம் தொலைஞ்சி போடும் அப்ப பயத்தையும் தொலைப்பவன் நன்கு வாழ்கிறான் குரோதம் பயமும் கூடாது கோபமும் கூடாது கோபத்தினால் ஏற்படும் பயன் எந்த ஒன்ன பிடிச்சுக்கணும் இதனால என் வாழ்க்கைக்கு ஒரு பயன் இருக்கா செய்வோம் இதனால பயன் இல்லையா தள்ளுடணும் பயனல்ல செய்து பயனில்லை நெஞ்சே புயல் மழை வண்ணர் புரிந்துரை கோவில் மயல் மிகு பொழில் சூழ் மாலிரும் சோலை நம்மாழ்வார் அழகனை பற்றி பாடுகிறார் எதுக்கு நான் பயப்படணும் பயன் இல்லாததை செய்யறதாகவும் இல்லை கோப்பப்படுறது பயன் இல்லாதது ஆகையால் நான் கோபப்பட போவதில்லை என் கோபத்தினால ஏதானு காரியம் நடக்க போறதா அப்ப நான் கோபப்படணும் யார்கிட்ட நான் கோபப்பட முடியுமோ யார் நான் கோபப்பட்டா பேசாம இருப்பாளோ கோபப்பட்டு பிரயோஜனமே இல்லை செல்லிடத்து காப்பான் சினன் காப்பான்னு நம்ம வெளியில யாரான ஒருத்த ரொம்ப பெரியவராக இருந்தா அவரை பார்த்து கோபப்பட மாட்டோம் ஏன்னா நம்மளுக்கு வெளியில போட்டுவான்னு தெரியும் நமக்கு வசப்பட்டு இருக்கிற கணவனோ மனைவியோ பிள்ளையோ பொண்ணோ அப்பா அம்மாவோ யாரோ அவள் பேரிலேயே கோபப்பட்டு இருந்தா அதான் கூடாதுங்கிறது சொல்றார் ஆக கோபம் ஆலசியம் ஆலசியம் சோம்பல் சோம்பல் என்ன செய்யணும்னால் நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய அலுவல்களை ஒத்தி போடும் அது தர்ம அனுஷ்டானமே இருக்கட்டும் இப்ப பிராணாயாம பயிற்சி செய்ய வேணும் சோம்பல் ஆசனங்களை புரியணும் சோம்பல் பகவானை தியானம் பண்ண சோம்பல் விட்டால் அப்ப நம்ம முன்னேற்ற பாதையில அது எவ்வளவு பெரிய தடை கல்லாக உள்ளது நல்ல சோம்பல் எல்லாரையும் மெதுமெதுவே மூடி கொண்டிருக்கிறது எந்த இடத்துல பார்த்தாலும் ஒரு பக்கம் தூக்கம் ஒரு பக்கம் கவனமின்மை ஒரு பக்கம் சோம்பல் கண்ணனானா கீதையில சொல்லச்சே இந்த மூணும் நரகத்துக்கு திறந்து வைக்கப்பட்டிருக்கிற மூன்று வாயில்கள் என்று கூறுகிறார் அதனால தான் தூக்கி போடணும் சோம்பலாலும் பயன் கிடையாது கோபத்தினாலையும் பயன் கிடையாது பயத்தினாலேயும் பயன் கிடையாது பயனுள்ளத்தை செய்ய வேண்டும் பயனில்லாததை தவிர்க்க வேண்டும் ஆலசியம் தீர்கூத்ரதா தீர்கசூத்ரம் சட்டென்று முடிக்கி வைக்க வேண்டிய காரியத்தை வெகுநேரம் கடத்துவது ஆரின கஞ்சி பழங்கஞ்சிங்கிறோம் ஒரு காரியத்தை இப்ப பண்ணம்னா ஒருத்தர் வந்து அடியு கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுத்தார் கல்யாணத்துக்கு போகணுமோ இல்ல நிச்சயதார்த்தத்துக்கு வாங்க கல்யாணத்துக்கு போய் நின்னே கல்யாணத்துக்கு வாங்கணும்னு கூப்பிட்டார் சீமந்தத்துக்கு போய் நின்னே அப்படின்னா என்ன பிரயோஜனை சொல்லுங்க இது தீர்கசூத்ரதா உடனே உடனே முடிவெடுக்க வேண்டும் எடுத்த முடிவை உடனே செயல்படுத்த வேண்டும் செயல்படுத்தும் போது தடங்கள்கள் வந்தால் அதை தகர்த்தெறிந்து கொண்டு முன்னேற வேண்டும் அப்படி இல்லாமல் வெறும் தீர்கூத்திரி தீர்கசூத்யா இருக்கக்கூடாது ஆற்றலோட முடிவெடுக்கும் திறமை அந்த முடிவை நன்கு செயல்படுத்த வேண்டும் நல்ல ஆறு விஷயம் சொல்லியிருக்கார் நித்ரா தந்திரா பய துரோத ஆலசியம் தீர்கசூத்ரதா இந்த ஆரை எவன் ஒருத்தன் அவன் நன்கு இவ்வுலக வாழ்க்கை அனுபவிக்கிறான் சுகமே இருக்கிறான் ஒரே வழி இந்த ஆளையும் செய்வோம் இந்த விதூர நீதி உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோ பிராட்காஸ்டை தினமும் உங்கள் மொபைலில் பெற முதலில் ஃபோர்